இந்த கோபுரத்தை பார்த்துக்கிட்டே சொலிக்க வேற மூண்டாய் உலகம் படைத்து உகந்தான் என் மனத்துள் இருக்க இந்த பாராப்பூன் என் நெஞ்சிலும் இருக்கிறான் மலர் மிசை மூணாவது குரல் அதனால மனத்துள் இருக்க என்றான் இந்த பெருமான் தான் அப்படி என்ன இது வரைக்கும் துணையா இருந்தான்னு எங்களுக்கு எல்லாம் தெரியல என்ன தோன்றும் கண்ணில் காண முடியாம ஆனா கருத்தில் காண முடியாம கடவுளாக இருந்த சுவாமியும் உங்க மாதிரி உங்களுக்கு இருப்பாங்க இல்லை இல்லை யார் அவர் மீது அன்பா இருந்தோ அத்தனை பேரும் இருப்பாங்க தன் அடியோங்களுக்கே நீங்களும் நான் இன்னைக்கு பயிற்சி பெற்று பெருமாள் அடைந்தாலும் நமக்கும் எனக்கு உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து வந்தான் என் மனத்துளி இருக்க யாரவன் இமயவற்கு அன்பன் இப்ப எங்க இருக்கிறான் திருப்பாதிரி புரியூர் எப்படி இருக்கிறான் தோன்ற புறக்கண்ணுக்கு தோன்றாமல் அகக்கண்ணுக்கு முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் அதனால தோன்ற அடியேனுக்கு மட்டுமா இல்ல அகில உலகத்தில் இருப்போம் தன் அடியோங்களுக்கே தோன்ற என்று பாடி அப்படியே கரை சேர்ந்த பெரியவர் திருப்பாதிருக்கு பெருமானி உள்ளே சென்று பலம் வந்து எப்படி இருக்கும் இப்ப எல்லாம் காப்பாற்றியது யார் பெருமாள் அதனால் அந்த திருமேணிக்கு முன்னே போய் அப்படி கண்கள் அப்படியே தார தண்ணீர் வர பெருமானி கண்டு அப்படியே ஆனந்த வெள்ளத்தில இருக்கிற எனவே நான் மீண்டும் அடுத்த அந்த ஆனந்த வெள்ளத்தோடு இருக்கின்ற அந்த பெருமானி நான் இப்பொழுது நாம் திருநாவுக்கரசர் வரலாற்றில் நாவுக்கரசர் கரையேறி இருக்கிறார் கரையேறிய குப்பம் அந்த இடத்துல பெயர் உண்டு என்று சொல்வோம் கரையேறிய குப்பம் என்று அது யார் கரையேறிய குப்பம் என்றால் நாவரசர் பெருமான் அந்த ஏழாம் நூற்றாண்டில் கரையேறிய குப்பம் இது வேலை செய்யுமா அந்த கரையேறிய குப்பம் என்ற பகுதியில அவர் கரையேறி நான்கு விதமான தீங்கு செய்தும் அந்த தீங்குகளை அவ்வளவும் அப்படியே திருவருளாலே வென்றார் திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவரதம் திருப்பேரும் வேறொரு பேர் யாரு கூற்று இவரையே போய் என்ன யாரோ பேர் திருநாவுக்கரசர் கேட்ட உடனே அவருக்கு என்ன கோபம் வந்தது பத்தி ஒரு அருமையானது திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவரதம் திருப்பேரோ வேறவரு பேர் கேட்டார் அப்ப திருத்தொண்டின் உரைப்பால் வென்றாராம் என்ன வென்றார் இந்த நான்கு விதமான தீங்கையும் வென்றார் ஒரு தனி நபர் அது பேரரசன் ஆயிருந்த அந்த காலத்துல இந்த காலத்து பேரரசன் தான் ஜனநாயகத்தில் இவன் சொல்லுவாங்க வேணாம் தான் அப்ப நான் ஆணையிட்டால் நடந்தே தீரும் அப்படி அந்த காலத்துல வென்றது எதனால் திருத்தொண்டின் உரைப்பாலே வெண்டவிரதம் திருப்பேரோ வேறொரு பேர் என்று அருமையாக சொன்னார் அதனால இப்படி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்று நேர அந்த திருப்பாதிரி புலியோர் அந்த கரையேறுகிறார் அந்த கரையேறுகின்ற வரியில் நாம் படிக்கணும் ஏனென்றால் முன்ன படிக்கின்ற போது நடுவில் நிறுத்துறது சீக்கியாதி இருக்காரு பெரியபுராணம்லாம் எதுல தொடங்கி எங்க நிறுத்தணும்னா அந்த நிறுத்த வேண்டிய இடங்கள் அந்த மங்களமாக இருக்கணும் பெருமக்களுக்கு எப்படி இருக்கும் சைவனன் மக்களுக்கு இப்படி நான்கு தீங்கு செய்தும் அந்த தீங்கு வென்ற ஒரு பெரியவர் நம்முடைய கரையில் அப்படி ஏறுகிறார் என்று உடனே வரவேற்பு வரவேற்புக்கு என்னென்ன செய்யணும் நல்ல அருமையான தோரணம் கட்டினாங்க மணிநெடும் தோரணம் வன்கூலை பூகம் நல்ல பாக்குமரம் மணல் கதலி வாழமரம் இணையுர நாட்டி எழுநீலை கோபுரம் தெட்டி எங்கும் துணிவில் பெருகோலி தாமங்கள் நாட்டி நல்ல ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த பிறகு இது அந்த படம் நடுப்புற அப்படியே அருமையான மாலையெல்லாம் கட்டுறோம் ரொம்ப அழாகு இனி இந்த இந்த நம்முடைய திருப்பாதிரி புலியூர் இதற்கு முன்னும் இது மாதிரி கண்டிருக்க முடியாது பின்னும் காணவில்லை அப்படிப்பட்ட அருமையில அங்க இருக்கிற மக்கள் ஆர்வமா செய்தாராம் பொன்னே நம்ம இணை தனிவில் பேரு கோடி தாமங்களாற்றி செஞ்சாந்து நீவி அணிநகர் முன்னை அணிமேல் அணி செய்து அலங்கரித்தார் அணிநகர் முன்னை அனிமேல் அணி செய்து அலங்கரித்தார் யாரே அழகுக்கு அழகு செய்வார் யாரு யாரே அழகுக்கு அழகு செய்வார் அந்த நகர் அப்படியே அழகு எல்லாம் ஏற்கனவே திருப்பா திருப்ப எல்லா பெருக்களும் ரொம்ப அழகா இருந்தது அந்த அழகுக்கு மேல் இந்த அழகும் செய்தார்கள் என்றார் சொல்வேறு கருத்து ஒன்று அவர் யாரையே அழகுக்கு அழகு செய்வார் என்றார் இவர் அந்த நான்காவது பாருங்க அணி நகர் முன்னை அணிமேல் ஏற்கனவே நல்ல அழகான ஊரது முன்னை அணிமேல் அணி செய்து அலங்கரித்தான் யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்று சொன்ன எப்படி நினைக்காம இருக்கிறது ஆனா கம்பராமாயணம் சொல்றவங்க பெரிய பிராணத்துக்கு வரமாட்டாங்க இங்க யார் எந்த மாதிரி கேட்டீங்களோ கிடையாது கிடையாது கிடையாது ஒரு காலத்திலேயே கிடையாது சொல்லுவா பட்டிமண்டம் பேசிட்டால் கருத்து பேசிட்டோம் கம்பராமாயணன் பேசுவோங்க அங்கே வர மாட்டோம் நாங்க அப்படி உறவுக்கு கை கொடுப்போம் ஆனால் உரிமைக்கு குரல் கொடுப்போம் எங்க பெரிய பிராணம் பெரிய பிராணம் தான் அதுல மாத்தம் இல்லை ஆனால் உறவுக்கு கை கொடுப்போம் யாரே அழகுக்கு அழகு செய்வார் இங்க பாருங்க முன்னை அணிமேல் அணிநகர் முன்னை அணிமேல் அணி செய்து அலங்கரித்தார் அப்படி சொற்கள் வேறையை தவிர கருத்து உண்டு இப்படியாக உள்ளே அப்ப இப்பொழுது நம்முடைய வரவேற்புல அப்படி உள்ள போறான் மன்னிய அன்பின் வள நகர்மாந்தர் வயங்கிழையார் இன்னியநாதமும் ஏடி செய்வோசையும் எங்கும் விம்ம நல்ல அருமையான ஏ கே சாஜன் கிளாட் நட்ட ஏகே சி கூட இல்ல திருவண்ணாம இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப பெருசு செம்பனார் கோயில் செம்பனார் கோயில் மேல கச்சேரி தான் திருப்பனந்தாளுக்கு வருது அதாவது ஒவ்வொரு மடத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு தொடர்ந்து வருவாங்க வருவாங்க ஏன்னா அவங்க அந்த ஆசான திருப்பனந்தாளர் காசி மடத்து வித்வான்னு பேரு தருமை ஆதின வித்வான் பேரு திருவாரூர் ஆதீன வித்வான் பேரு ஒரு காலத்துல திருமடங்கள் தான் இதெல்லாம் அனுபவிச்சது இரண்டாவது ஆதரிச்சது அனுபவித்ததும் அனுபவித்தார்கள் ஆதரித்ததும் ஆதரித்தார்கள் எனவே இப்படிப்பட்ட இந்நிதியநாதமும் ஏழிசி ஓசையும் எங்கும் பொன்னியல் சுண்ணமும் பூவும் பொறிகளும் தூவி எங்கும் தொன்னகரியின் புறச்சூழ்ந்தே கொண்டனர் தொண்டரையே இப்போ இப்ப நாமக்கருத்தர் அப்படி அப்படி வருகிறார் கையில உளவாரத்துண்டு வைத்து பொறுமையா வருது ஆனா இவர்கள் அந்த அன்பினாலே அப்படி எல்லாம் தோன்ற நாட்டி திருநாவுக்கருத்தர் வாழ்க திருத்தொண்டின் உரைப்பால் வென்றவர் வாழ்க அப்படின் சொல்லி அது என்ன பண்ணுனா சிவசிவ சிவ சிவ இது எதற்கு சிவா அப்படின்னு சொல்லுது இந்த நேரத்தில் சேக்கடார் வந்து ஸ்டடி சொல்லாம ஒரு போட்டோ எடுத்துக்கிறார் யாரா அப்பவே போட்டோ இருக்கு நிலப்பன உடனே கழிவு உடனே கொண்டாந்து கிடையாது இதோ படம் எப்படியா இருக்கு பாருங்க அந்த போட்டோல்லாம் நீங்க வந்து பொங்கல் இன்னைக்கு எடுக்கணும் உடஞ்சு போகணும் கண்ணாடி இன்னொரு கண்ணாடி போடணும் போக போக அப்படியே சரியா வராது அழுக்கப்படியும் இந்த நிலப்படம் பாருங்க பனிரெண்டாம் நூற்றாண்டு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்ன எடுத்த நிலப்படம் இன்றல்ல என்றென்றும் அந்த நிலப்படத்துல கொஞ்சம் கூட மாக்கப்படியாது நல்ல தொடர்ச்சி பாருங்களா அழகா இருக்குனா இடதுகையில காட்டப்படாது நாவுக்கருத்தரை மலர் அல்லவா வலக இது ஒரு நாவுக்கருத்தருக்கார துதைந்த பொன்மேனியும் அப்படி தலையில இருந்த கால் வரைக்கும் திருவண்ணும் வெண்ணி வெந்நீர் அந்த வெண்ணீர்ல அணிந்தார்னு சொல்லல ீரை இட்டார் திருநீர் இட்டார் என்று திருநீர் அணிவது திருநீரு பூசுவது அல்ல திருநீர் இடுவது இப்படி இந்த சொல்லாம் இல்லீர் நல்ல திருநீர் இப்ப எங்கேயுமே இல்ல எங்கையும் எல்லாம் சித்தநாதமாக கொண்டு எல்லாம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம் எங்கும் இதிலும் கலப்படம் அப்படிபட்டுதான் சொல்றான் அதனால பாருங்க நெத்தியெல்லாம் கடுப்பு கருப்பா போடுது குங்குமம் வைக்கவே கூடாது ஒழிச்சறிஞ்சு குங்குமமே அல்ல மஞ்சளோடு கலந்து அருமையாக செய்யணும் குங்குமம் அப்பதான் அது சுளிச்சியும் தரும் அதே போல அழகும் தரும் மஞ்சள்ன்னு ஐதி மஞ்சள் ஆகுது என்னென்னமோ குந்த குடிச்ச வருது அதனால பாருங்க எல்லாம் இது வந்து டாக்டர் போவே போவாதுங்கிறாங்க என்ன சொல்றாங்க இனியாவது குங்குமம் வைக்காதீங்க அதான் அட்வைஸ் அதுக்கு மருந்து கிடையாது இது நெத்தியில கருப்பு வந்தா வந்ததுதான் நாங்க கொடுத்தாலும் கூட ஏதோ ஒரு பத்து நாளைக்கு கொஞ்சம் வெளுக்கும் அப்புறம் பழைய பழைய கருப்பணியே கருப்பன் அப்ப இதுக்கு மருந்தே இல்லைங்க என்ன கெமிக்கலோ என்ன இவ்வளவு கூட கடிதமா போடுது அதான் நான் ஒரு வேண்டுகோளாக சொல்லிட்டு இருக்கிறேன் நல்ல இந்த மாதிரி கொஞ்சம் அன்புடையவர்கள் கொஞ்சம் தகுதி உடையவர்கள் யார் பசுமாடு நிறைய வச்சிருக்காங்க கூட அவங்க கிட்ட போய் தெரிவிச்சு ஒரு மூணு மாதத்துல ஐயா உங்க பசுமாடு ரொம்ப நல்லது எல்லா மாட்டு பசுஞ்சாயும் கொஞ்சம் பக்குவமா எங்களுக்காக எடுத்து கொஞ்சம் கொடுக்குறீங்களா என்று கேட்டு நாம போய்தான் இருந்தால் இனிமேல் திருநீர் செய்யும் ஆமாமாமா இனி அப்படி செய்யவில்லையா என்றால் திருநீர் திருநீர் அல்ல திருநீருட்டு நீர் தெரியும் இருபதாம் நூற்றாண்டு காதாலையாவது கேட்டு கொஞ்சம் ஆறுதல் செய்வதற்கு சில இலக்கணமே வச்சிருக்காங்க ரொம்ப கடினம் அந்த தானம் எப்படிப்பட்ட மாடு போடணும் போடும்போது கீழே போகக்கூடாது பார்த்துக்கிட்டே இருந்து பக்க கையில ஏந்தணும் ஏந்தணும் சில மந்திரங்கள் சொல்லி ஏந்தணும் திரும்ப கொண்டு போய் காய வைக்கிறதா நல்ல கல்லில் ஒரு தூய்மையில நல்ல தூய்மையா இருக்கிறதுல இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் இந்த மந்திரம் சொல்லணும் அதை உருட்டணும் அதை அப்படி வைக்கணும் வைத்து காயணும் அதன் பிறகு அதுக்கு ஒரு நாள் போய் பிறகு தீ இதெல்லாம் போட்டு வைத்து திண்ணீர் அந்த மாதிரி சொல்ற விதிப்படி செய்யறது உலகத்திலேயே இல்லாமல் கொடு ஒரு காசுல திருமடங்கள் இருந்தது இப்ப திருமணங்களிலும் இல்லை அதனால பெரிய பிராணத்தில் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்க காதலை கழுவிட்டு இருக்கோம் தூய பெண்ணீர் தூய்மையான மென்னீர் அதுல எப்படி நாவுக்கருத்தார் அணிந்தார் இட்டார் பூசினார் என்றெல்லாம் சொல்லுங்க புதைந்த பொன்மேனி நல்ல ஆமா திருநீர் நல்லா இவ்வளவு வச்சு அதுக்குள்ள அவரை போட்டு மூழ்கி எடுத்த அப்படி இருந்தாலும் கூட வெளுப்பு நிறமும் தெரியுமா அப்ப திண்ணாக்கறது எப்படி இருப்பாரு அதனால மேல அப்படியே திருநீர் வேணுமே அப்படி இருக்கும் ஆனா சிவப்பான திருமீது அதனாலதான் நிழற்படம் சொன்னேன் நிழற்படம் பாத்தீங்களா இதெல்லாம் கண்ணாடி போட வேண்டியதுல கைது பாட்டு அடிக்க வேண்டியது மாற்ற வேண்டிய இடம் கவலை இல்ல அந்த தூய வெந்நீர் அந்த துதைந்தது அதுக்குள்ளேயே முழுகி எடுத்த துதைந்த பொன் மேனியும் தூய வெந்நீர் தூதை இந்த பொன்மேனியும் தாழ்வடம் அருமை அருமை நல்ல அருமையாக நேபாளத்துல இப்பதான் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா கேட்க வேண்டியிருக்கு அப்ப ஒரிஜினல் ஒரிஜினல் தான் விற்கும் அதனால அப்படி இருக்கும்போது இப்ப உருதலாக்கும் வாங்கணும்னு சொன்னா ரொம்ப போச்சு அது நேபாளத்துல போகும்போது அப்படி இருந்தாங்க ஒண்ணு ஆள ஆனால் பெயர் உருதலாக்கமா ஆனா வேற என்னமா காய் நேபாளத்துல மட்டும் நீங்க உருதுரா வாங்கதான் வாங்கணும் அங்க வாங்கும் போது பிச்சு பிடிக்கணும் இங்க வாங்க வாங்க வாங்க வாங்க ஒண்ணு ஒரிஜினல் அதனால நாங்க என்ன பண்றது கேட்டா திருப்பணந்தா இது காசில பினாரஸ்ல நல்ல ஆட்கள் கொண்டாடுவாங்க அது இவங்க மடத்துல தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ரொம்ப காலமா வாங்கிட்டு இருக்கிறது அந்த ஆளை பிடிச்சி அவன் மூலமா வாங்கணும்னா உண்மையான உருதிராக்கம்னு பேரு இல்ல கோல் பேரு என்ன பண்றது எல்லாத்துலயும் கலப்பணம் அருமையான உருதலாக்கம் மாலை மாறுதல போட்டிருக்காராம் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் என்னையா இந்த போட்டா எல்லாம் இந்த காலத்தையும் எடுத்துருவோம் அப்படி இப்படி சூயவன் நீர் குறைந்த பொன்மேன்னு தெரியும் தாழ்வடம் அந்த விருதுளாக்கம் தெரியும் இது என்ன பெரிய செயற்கர இருக்கணுமா மக்கு பயல போடுறாரு இப்ப சொல்ல போற ஒன்னே இன்னை விஞ்ஞான வளர்ச்சியிலையும் எடுக்க முடியுமா எடுற இதுவரை சொன்னது புற உடம்பு இப்பாக உடம்பு நாயகன் சேவடி தை வரு சிந்தையும் அவருடைய சிந்தை எப்படி இருக்குமா பெருமானுடைய திருவடியிலேயே தோன்றும் நினையாது ஒரு போதும் இருந்தே ஏமா எவனால என் கல்லூரி பையன் காட்டானா இது எப்படி தாருடைய நெஞ்சுக்கு தெரியும் உட்காரா நீனையா நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நீன ஒரு போதும் இருந்தறியேன் அவர் வாக்கட ஓகே அதனாலதான் நாயகன் சேவடி தைவர் சிந்தையும் இந்த உள்ளத்தை எடுக்க போட்டோ இன்னை வரைக்கும் அல்ல வந்ததுன்னா நாட்டுல திருட்டு இருக்காது எல்லாம் ஆயிடும் தேக்கிட முடிஞ்சது அப்போ உடம்பை எடுப்பதற்குரிய போட்டோ இருக்க தவிர உள்ளத்தை எடுப்பதற்குரிய போட்டோ இல்லை உள்ளே இருக்கிற கருவிகள் எடுக்கிறது எக்ஸ்ரே எல்லாம் சிந்தனை நினைவு நினைவு எடுக்கணும் நினைவு என்பது அருள் எலும்பெல்லாம் உருவெடுக்க முடிஞ்சதே தவிர அந்த அருவாக இருக்கிற சிந்தனை எடுப்பதற்கு இன்னைய வரைக்கும் இந்த தேதி இந்த நிமிஷம் வரைக்கும் ஒன்னு கருவி இருப்பதா தெரியல தெரியும் ஆனால் சேர்க்கிறார்தான் நாயகன் சேவடி தை இந்த தைவருங்கிறது நேர உர சொன்னா அந்த பெருமானுடைய திருவடி அப்படி தரவீதே இருக்குமா தைவருதல் தரவுதல் அப்படி தரவீட நாயகன் சேவடி தைவர் சிந்தையும் ஐயா இது நமக்கு எப்படி தெரியும் நமக்கு எப்படி தெரியுங்க அங்கே திருவள்ளூர் வந்தார் என்ன பா இப்படி நாயகம் சேவடி தைவர் சிந்தை இருப்பது என்பது ஏதோ நீங்க சொல்லிவிட்டீங்க சாமி அவருடைய வாக்கு இருக்குன்னு சாதாரண எங்க மாதிரி வியாபாரம் படிக்காதவனுக்குலாம் எப்படி இருந்தது அப்படியாரா திருக்குறள் படிக்க மாட்டேங்கிற படிக்க மாட்டேங்கிறியாரா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் கூசல் தரு நீங்க அன்பை அடைச்சி அடைச்சு வச்சாலும் முடியாது உனக்கு யாரு மேல அன்பு இருக்குதோ அவங்களை பார்த்தா நினைத்தா கண்ண தண்ணி தாரதாரையா வரும்பா அதனால் நைந்து உருகி பாய்வது போல் அப்படியே உள்ளமெல்லாம் நைந்து அப்படியே உருகி இப்படி வருது தண்ணி கண்ண அந்த தண்ணி வர்றது பாய்வது போல் எங்கேயாவது மடை இருந்ததுன்னு இந்த கண்ணீர் தண்ணி கண்ணீர் போச்சுங்க பாத்தே நல்லா அருமையா ரொம்ப அது என்ன கண்ணீர் அன்பு நீர் பொழிகுது சொல்லுவாப்பில தண்ணி வருவது இரண்டு வரலாம் ஒன்று அழுகை கண்ணீர் இன்னொன்று ஓகை கண்ணீர் ஓகை என்ன மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு ரெண்டு விதத்திலும் தண்ணி வரும் அதான் திருவள்ளுவர் அழுகையா ஊகையா என்று சொல்லாம அழுகையா இருந்தாலும் ஒரு பொத்த மேல வச்சா ஆசையினாலதான் ஐயோ வெயிட்டியப்பா அப்படிங்கும் போது வந்தது ஊகையினால அடார அடார உங்கள நீளாச்சா நீ கண்டே நினைச்ச நீ காலையில தான் அப்படியே வந்துட்டீங்களே வந்தாய் நூறு வயது இந்த முண்டம் நம்மளால மறக்க மாட்டேங்குது திரை கூட பாடல நினைத்தேன் வந்தாய் நூறு வயது அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் போற சொல்லிக்கொழி ஓ அவ நினைத்தவங்க வந்து அப்போ அழுகையினாலும் வரும் இது மகிழ்ச்சியினாலும் கண்ணீர் வரும் அதனால் இந்த கண்ணீர் எப்படிப்பட்டது அப்படின்னாரு நைந்து உருகி பாய்வது போல் அது கண்ணீர்னா வேற இல்லப்பா அன்பு நீர் பொழிக அன்பே அவையே தண்ணியா வருதுப்பாங்க இனி அடுத்தது நிழற்படம் இங்க சொல்ற நிலர்படத்துல இப்ப நீங்க நிழற்பட பேசுற மாதிரி போட்டோ எடுக்கிறான் அவர் இது எங்க பொறுத்திருந்து திறக்கிற மாதிரியோ அல்லது திரிக்கிற மாதிரியோ அல்லது அழுகிற மாதிரியோ போட்டோ எடுத்துடலாம் ஆனா அந்த வாயிலிருந்து வருகிற ஒளியை எடுத்துட முடியுமா என்றால் ஒலியும் ஒளியும் முடியுமாரா எடுக்க முடியுதா போட்டோவில் எடுக்க முடியுதா ஒளி எடுத்துற உடம்ப ஒலியும் வாயும் நம் ஜெயிக்கிறார் பதிக செஞ்சொல் மேய செவ்வாயும் அசிஞ்சுகிட்டே இருக்குமா அதுல இருந்து என்ன வருது வேற எதுவும் பேச மாட்டார் திருவாசனி பெருமானி எந்தி பேசி அவரு புடி அவரு புரிய திருவாசம் பேசுன பெருமானி எந்த எந்தா என்று பேசி பேசி இருபத்தாண்டு ஆதலால் இவர் பேச்சு என்ன வரும்னாரு பதிகச்சொல் மேய செவ்வாயும் வாய் அசிந்துக்கிட்டே இருக்கிறது என்ன தெரியுமாப்பா அப்படியே பதியத்தை பாடிக்கிட்டே வராது பாடிக்காது மேய செவ்வாயும் உடையார் எங்கே போனார் புகுந்தனர் எங்கே வீதி உள்ளே இதுக்கு ஒரே சொல்லுமே பூந்தார் பூந்தார் வீதி உள்ளே வீதி உள்ளே எந்த மடையனுக்கு ஒரே வேணாங்கிற புகுந்தனர் வீதி உள்ளே சேக்கலார் எடுத்த நிரப்படம் பாத்தீங்கள இப்படி எடுப்ப இப்படி எடுத்த நெற்பழங்கள் எல்லாம் எங்கு எங்கு அப்படி ஒரு தோப்பு கொண்டு அதனாலதான் கூட ஐயா கிட்ட சொல்றது தலைப்பு எங்க கிட்ட விடாதீங்க நீங்க கொடுங்க இந்த உடையார் புகுந்த வீதி உள்ளே அப்படின்னு ரெண்டாவது நீங்க அதெல்லாம் கதை வந்து பலரும் தெரிஞ்சது பாரத ராமாயணம் எல்லாம் இது பலருக்கும் தெரியாது அதனால இது கருத்தளவுல கேட்கணும் அதெல்லாம் கதையாளி வழியே கேட்டு பழக்கம் கருத்தளவுல கேட்கணும் அதுக்காக என்ன பண்றது எதிர்நீச்சல் தான் போடணும் எதிர்நீச்சல் தான் அதுக்காக அதே பேசிட்டு இருக்க முடியுமா அதுதான் பேசறதுக்கு நிறைய இருக்காங்க அதுக்காக தான் நம்ம ஐயாட்ட தலைப்பு நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு சத்தியல் முருகன் கிட்ட திருப்பூர் இது நடத்தடியா வள்ளிமலை நடத்துறீங்கல்ல கொடுத்தனும் போட்டார் சொன்ன பிறகு திருப்பரங்குண்ட திருப்புகள் ஒருத்தர் கொடுங்க திருச்செந்தூர் திருக்குள் ஒருத்தர் கொடுங்க இதுபோல் இன்னும் இரண்டு இடங்கள் நிலப்படம் எடுப்பார் திருநாவுக்கரசரை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ப எடுத்த நிலப்படம் இங்கே திருப்பா திருப்பொறியோடு எப்பொழுது அந்த நான்கு விதமான இடையூறுகளும் பல்லோமன்னம் செய்ய திருத்தொண்டின் உரைப்பாலே வென்று அப்படி கரையேறி திருப்பா திருப்பலிர் கோவிலுக்கு வருகின்ற அந்த வீதியிலே எடுத்த நிலப்படம் இது மறக்கலாமா ஞாபகத்தர் யார் அப்படின்னா இவரை எடுத்தார் போட்டோ இப்ப இவரை பார்த்தவர்களை எடுத்த போட்டோம் ஜெய்கலா என்னென்ன பண்றாருங்க நீங்க இவர்களை பார்த்தவர்கள் பார்த்த உடனே எல்லாம் அப்படி போய் பார்த்து இந்த மேனியை பார்த்த உடனே நாமே பழுத்த சைவமா மேனி வருது அப்படின்னு கண்ணத்துல போட்டுக்கிறது அப்படி சொல்லும் போது ஒலியும் ஒலியும் அவங்க வாயிலிருந்து என்ன வருது சில பேர் எல்லாம் கனதில் பொறுத்து திருநாவுக்கிறது வாழ்க அவர் திருப்படி வாழ்க அவர் திருப்பொன்று வாழ்க அந்த கையில பாரு உழவாரப்படையும் இன்னொரு இதே உடம்பெல்லாம் என்று சொன்னதையும் எடுத்தார் இன்னொரு அவரே சொல்வார் என்ன சொல்றாரு இந்த கருணை கண்டால் மிண்டாயசை அமன் கையரு தீங்கு விளைக்க சற்றம் உண்டாயின உண்டாயினம்யனுப்பயண இந்த உடம்ப பார்த்த பிறகு எப்படித்தான் தீங்கு செய்ய வந்ததோ பாவிப்பயன ஒரு தீங்கு ரெண்டு தீங்கா இது வரைக்கும் யாராவது கேள்விப்பட்ட தீங்கா கிடையாது சுண்ணாம்பு கால வாயில ஒரு வாரம் நல்ல பாலிதால எடுத்து நேரம் எடுத்து வாயிலேயே ஊத்தி அஞ்சு ஒரு ஒரு ஒரு ஒரு பாட்டில் மேல நஞ்சு நல்ல நிறுத்தி கழுத்து வரைக்கும் உள்ள பொதிச்சு ஒரு பெரிய யானை மத யானை எடுத்து பாய் அப்படின்னு சொன்னார் மூணு தாண்டின பிறகு கூட ஆரியா அந்த திருமேனியில கல்லை கட்டலாமியா உருதுராமே தாங்கிறது அந்த மேனி தாங்காதா இருக்கு அவ்வளவு மென்மையான மேன் இதுல போய் கல்லை கட்டி ஆவிப்பயர் எங்க கூட்டி போட்டா கடல்ல அதுலயும் நடுக்கடல்ல இந்த இந்த கருணை கருணை இது நானே இந்த அடிச்சுக்கிறேன் உண்டாய் என்று அவரை பார்த்தவன் அமன் கையர் தீங்கு வளைக்க சற்றம் உண்டாயனும் இந்த மனுஷன் கண்ணலை பார்த்தா கூட அடிக்க வந்தவன் கூட போட்டு அப்படியே செஞ்சு பயல ஒரு தீங்கு செய்ய நாளா நாலா அப்படின்னு அப்படியே போட்டா யாரே அந்த பார்க்கிறவன் இதெல்லாம் எடுத்தார் சேர்க்கல அருமையாக அப்புறம் போல எனப்பலமாக்களியம்பி ஏத்த மெய் வண்ண நீற்றொலி மேவும் குழாங்கள் விரைவில் செல்ல நல்ல சேர்க்கிறார் நம்முடைய ஐயா பண்பாட்டு இருக்கிறவங்க எல்லாம் இவங்கெல்லாம் கூடவே போறாங்க அப்பா அந்த திருமேனியோட போகும்பாங்க எத்தனை ஆண்டு ஆச்சு திருமேனியோட இங்க வந்து என்றெல்லாம் சொல்லி கூடவே அந்த நீர்த்தொழியோட பின்ன அன்பர்கள் செல்ல அன்பரும் திருக்கோயில் திரு வீரட்டானத்தைச் சேர்ந்த நரே இப்ப கடற்கரையிலிருந்து வந்தவர் அப்படியே இப்பொழுது பெருமானுடைய திருவதிக வீரத்தான திருக்கோயில் கோபுரம் கோபுரத்தை கண்ட பொண்ணே வணங்கி அதன் பெரு என்ன யாருங்க நீங்க மக்கள் சொல்லு சொல்ல சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி மக்களாகவும் குறிக்கும் சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் பக்குவம் இல்லாதவர்களையும் குறிக்கும் இரண்டு வழக்கம் மக்களின் ஆனா பொதுவா மக்கள் என்பது உயர்ந்தோர் மக்கள் என்பது கொஞ்சம் தரங்கம்பிதான் அதனால எனவே இந்த இடத்துல நீங்க அப்ப ஏனையோர்லாம் இல்ல நல்ல மக்களே அப்படி இருந்த எனவே உண்டாயின வண்ணம் எவண்ணம் என்று எனப்பலமாக்கல் எம்பியத்த மெய்வண்ணினை தொழிமேவும் குழாங்களை விரைவிச் அவ்வண்ணம் நன்னிய அன்பரும் வந்து எய்தி அம்பவளச் திருக்கோயில் திருவீரட்டானத்தைச் சேர்ந்தனரே உம்பரதம் கோனை உடைய பிராணி உள் நம்பூரும் அன்பின் அயப்பூர் காதலினால் திளை தீ எப்படி இருக்கு ஞாபகம் இதே திருக்கோவில்ல ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னே முன்னாது ஆண்டுகள் அக்கா சொல்லி அழைச்சி சூழ நோயினால வந்தது வந்தவளே எப்ப வந்தோம் அது ஞாபகத்தில் அப்படியே படம் நமக்கே படம் பிடித்து அவருக்கு எப்படி இருக்கும் மூணு ஐம்பதுக்கு வந்தார் சொல்றாங்க எங்க பல்லவ மன்ன தர்மசேனர் எட்டு மணிக்கு வருத்தினாலும் அக்காங்கிற பாசம் எனவே அது ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி திருவாரூக்கு போடணும் இல்ல நீ இந்த பையன் பண்ணுவாங்க அது எப்படி அந்த வைத்தோலியோட ராத்திராத்திரியா ஆமாப்பா வைத்திய குபந்தம்